நற்றினை நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர்த்த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிர்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று காந்திபதாரி அர்ஜுனர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிரமடைந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் இவ்வளவு தெரிந்தும் பிரச்சினை ஏன் வருகிறது கண்ணன் பதில் சொல்கிறார் மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தம் துவங்குவதற்கு முன் நடந்தது இது ஒரு நாள் கர்ணனிடம் யுத்தம் சிறந்ததா சமாதானம் சிறந்ததா என கேட்டார் சமாதானம் தான் சிறந்தது நாளைக்கே யுத்தம் வந்து உன்னை தான் தாக்கினால் நீ துயரப்படுவாய் அதை கண்டு என் மனம் வருந்தும் ஆகையால் சமாதானமே உயர்ந்தது என்றார் கர்ணன் நான் நம் இருவருக்கும் கேட்கவில்லை பொதுவாக எது சிறந்தது சொல் என கேட்டார் அர்ஜுனர் இதற்கு பதிலை உடனே சொல்ல இயலாது என்றார் கர்ணன் துரோணரிடம் போய் இதே கேள்வியை அர்ஜுனன் கேட்க யுத்தம் தான் சிறந்தது பகைவரை வெல்வதன் மூலம் பேர் புகழ் செல்வம் என பலமும் கிடைக்கின்றன சமாதானத்திலோ இவைகள் எல்லாம் கிடைக்காது என்றார் அடுத்து பீஷ்மரிடம் போய் கேட்டார் அர்ஜுனன் சமாதானமே சிறந்தது யுத்தத்தால் ஷத்திரியர்கள்தான் லாபம் அடைவர் சமாதானத்தால் உலகம் முழுவதும் லாபம் அடையும் ஆகையால் சமாதானம்தான் சிறந்ததே என கூறி சிரித்தார் பீஷ்மர் அர்ஜுனன் திருப்தி அடையாததைக் கண்ட பீஷ்மர் இந்த கேள்வியை ஏன் நீ என்னிடம் கேட்கிறாய் என்றார் தாத்தா சமாதானம் இருக்கும் வரையில் என்னை விட கர்ணன் தான் வித்தையில் சிறந்தவன் என எல்லாரும் நினைப்பரு ஆனால் யுத்தம் வந்துவிட்டால் யார் திறமைசாலி என்பது தெரிந்துவிடும் அதற்காகத்தான் கேட்டேன் என்றார் அர்ஜுனா சண்டையோ சமாதானமோ அனைத்திலும் சிறந்தது தர்மம்தான் கர்ணன் மீதுள்ள கோபத்தை நீக்கிவிடு உலகம் முழுவதும் நமக்கு உறவினர் ஆவர் அனைவரிடமும் அன்பாக இரு அதுதான் நன்மை தரும் என்றார் பீஷ்மர் அப்போது பீஷ்மரின் கண்களில் இருந்து சில கண்ணீர் தொழிகள் பூமியில் சிந்தின பதில் பேசாமல் ந நகர்ந்தார் சில நாட்கள் கடந்ததும் வியாசர் வந்தார் அவரிடம் சண்டை சிறந்ததா சமாதானம் சிறந்ததா என கேட்டார் அர்ஜுனன் அர்ஜுனா இரண்டுமே உயர்ந்ததுதான் இரண்டுமே தாழ்ந்ததுதான் எந்த காரணத்திற்காக நாம் இவற்றை விரும்புகிறோமோ அதை பொறுத்தே அதன உயர்வும் தாழ்வும் அடையும் என்றார் வாசர் அவர் சொன்னது அர்ஜுனனுக்கு புரியவில்லை காலங்கள் கடந்தன சூதாட்டம் வனவாசம் அஞ்ஞாதவாசம் எனும் மறைந்து வாழ்தல் என அனைத்தும் முடிந்த நேரம் பாண்டவர்களை காண்பதற்காக வந்தார் கிருஷ்ணர் சண்டையா சமாதானமா சிறந்தது என கண்ணனிடம் கேட்டார் அர்ஜுனர் அர்ஜுனா இப்போதுக்கு சமாதானம் இப்போது சண்டை நடத்தினால் நமக்கு புகழ் கிடைக்காது காரணம் நான் மத்தியஸ்தம் செய்து வைப்பதற்காக அஸ்தி நாபரம் போய்கொண்டிருக்கிறேன் ஆனால் தக்க சமயம் வரும்போது சண்டையும் சமாதானத்தையும் போலவே சிறந்து விளங்கும் என்றார் கண்ணன் அப்போதுதான் அர்ஜுனனுக்கு வியாசர் சொன்ன பதிலின் பொருள் விளங்கியது எந்த காரணத்திற்காக மனம் விரும்புகிறதோ அதைப் பொறுத்து உயர்வும் தாழ்வும் அமையும் என்பதை புரிந்து கொண்டார் அர்ஜுனர் காரணங்கள் நல்லவைகளாகவே அமைந்து உயர்வை அளிக்க கண்ணனையே வேண்டுவோம் நன்றி